எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சிறந்த கதைகளின் தொகுப்பையும் கதைகளோடு சேர்த்து பாடல்களின் தொகுப்பையும் தொடர்ந்து வழங்குறதுல நம்ம மகிழ்ச்சி பண்பலைக்கு ஈடு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சிறப்பான கதைகளை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் ஃபேவரட் ஆர்ஜி வனிதா அலைவரிசையில பாசங்குற வலைக்குள்ள இந்த உலகம் ஏங்கிக்கிட்டதான் இருக்கு அதுல சிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் பாசங்கிறது ஒண்ணுதான் ஆனா அதுல இருக்கிற உறவுகள் தான் வேற வேற இன்னைக்கு நாம அதே மாதிரி ஒரு அழகான பாச பிணைப்புல இருக்கிற கதையை பத்தி தான் பாக்க போறோம் ஒரு வயசானவங்க வச்சிருக்க பாசத்தையும் வச்சிருக்கிற ஈடு செய்ய முடியாத அளவு அன்பையும் பத்தின பாச போராட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது உங்க ஃபேவரெட் ஷோ கதை கேட்கலாம் வாங்க நான் உங்க ஃபேவரெட் ஆர்ஜி வனிதா உங்க கூட பேசிட்டு இருக்கேன் இது மகிழ்ச்சி எஃப் எம் ஆனந்தத்தின் அலைவரிசை